முப்படும்பத்தாரிடம் எங்களிடம் காடி எனும் துளிப்பான பானம் தவிர வேறு இல்லை என்று அவர்கள் கூறினார்கள் அதை கொண்டு வர சொல்லி நபிசல்லு அலி வசல்லம் அவர்கள் சாப்பிட்டார்கள் குழம்பில் காடி நல்லது குழம்பில் காடி நல்லது என்று இருமுறை கூறினார்கள் मुसलम इन पूज्यम